பங்கிட்டு கொடுத்த போது சிலருக்கு கொடுத்தும் வேறு சிலருக்கு கொடுக்காமலும் விட்டுவிட்டனர் யாருக்கு கொடுக்காமல் விட்டுவிட்டார்களோ அவர்கள் குறை கூறுவதாக நபி செல்லந்தாக அலேஹி வசல்லம் அவர்களுக்கு தெரிய வந்த அல்லாஹுவை புகழ்ந்து போற்றிவிட்டு அம்மாபாள் என கூறி அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் சிலருக்கு கொடுக்கிறேன் கொடுக்காமல் யாரை விட்டு விடுகிறேனோ அவர் நான் கொடுப்பவரை விட எனக்கு விருப்பமானவர் அவர்களின் உள்ளத்தில் அதிர்ச்சியையும் பயமும் இருப்பதை நான் அறிந்த காரணத்தினாலேயே நான் சிலருக்கு கொடுக்கிறேன் வேறு சிலரது உள்ளங்களில் போதுமின்ற பண்பையும் நல்ல குணத்தையும் இறைவன் ஏற்படுத்தி அவர்களை விட்டு விடுகிறேன் இவர்களில் அம்ருபின் தகுதிப்பும் ஒருவராவார் என்று கூறினார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நபிசல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் என்னை பற்றி கூறிய இந்த வார்த்தை சிகப்பு நிற ஒட்டகம் எனக்கு கிடைப்பதை விட விருப்பமானதாக